ி தோற்ற வேற்றைக்காணையா கிருஷ்ணா கீதமே நம நோஜித்தோஷா அதாத்மையை சுகதூசை மூடா பதம்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த படைப்பை பற்றி உபதேசம் பண்ணினார் மெய்ப்பொருளையும் படைப்பையும் அந்த படைப்பிலே நிகழ்கின்ற செயல்களுக்கும் விளைவுகளுக்கும் உள்ள தொடர்பையெல்லாம் வேதத்தின் வாயிலாக அறிய வேண்டும் என்ற உபதேசத்தை பார்த்திருக்கிறோம் படைப்பை பற்றி சற்று விளக்கி சொன்னார் இரண்டு மூன்றாவது ஸ்லோகத்தில் பற்றற்ற தன்மையை இந்த படைப்பிலே நாம் அடைந்து அந்த மெய்ப்பொருளை உணர்வதற்கு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் மெய்ப்பொருளையே சார்ந்திருக்க வேண்டும் அது சகுண பக்தியாக இருக்கலாம் அல்லது நிர்குண பிரம்ம ஜானத்தை பெறுவதாகவும் இருக்கலாம் என்றெல்லாம் பார்த்தோம் இங்கே தகுதி அழகா சொல்லுகிறார் பகவான் இங்கே தத்து அவ்வியம் பதம் அமூடாகா கச்சந்தி இதுதான் கடைசி லைனில் இருக்கிறது இந்த ஸ்லோகத்தில் அதை நான் முதல்ல சொல்கிறேங்க அந்த மாறாத அழியாத மெய்ப்பொருளை பதத்தை அமூடாகா அமூடாகான்னா அஜானம் நீங்கியவர்கள் அறியாமையிலிருந்து விடுபட்டவர்கள் கச்சந்தி அடைகிறார்கள் இந்த அமூடாகாக்கு மேலே இன்னும் நிறைய சொல்லுகிறார் பகவான் சில தகுதிகளை எல்லாம் சொல்லுகிறார் நிர்மாண மோகாகா நிர்மாணம் மானம்னு சொன்னால் இந்த தேகாத்ம புத்தி நான் அதை செஞ்சேன் இதை செய்கிறேன் அதெல்லாம் செய்ய போகிறேன் அப்படிங்கிற ஒரு அபிமானம் அதிகம் ஆக மானம்னு சொன்னால் தற்பெருமை அதைத்தான் நாம் பதிமூணாவது அத்தியாயத்தில் பார்த்தோம் அமானித்துவங்கிற குணம் தற்பெருமை இன்மைங்கிறது ஆன்மீக வாழ்க்கைக்கு அவசியம் தேவையானது சுருக்கமாக சொன்னால் பணிவாக இருக்கணும் கர்வப்படக்கூடாது எந்த விதமான கர்வமும் இருக்கக்கூடாது அழகாக இருக்கிறோம் இளமையோடு இருக்கிறோம் பணத்தோடு இருக்கிறோம் பதவியோடு இருக்கிறோம் நான் படித்திருக்கிறேன் இந்த மாதிரி தற்பெருமை எதுவும் இருக்கக்கூடாது அப்புறம் மோகாகா மோகம்னா இந்த இடத்துல அவிவேகம்னு அர்த்தம் ஏன்னா அமூடாகான்னு பார்த்துட்டோம் அமூடாகான்னு சொன்னால் ஞானினாகனு அர்த்தம் ஞானிகள் அஜ்ஞானத்தை நீக்கிய ஞானிகள்ன்னு அர்த்தம் அந்த ஞானிகள் எப்படியெல்லாம் ஞானிகள் ஆகிறார்கள் அப்படின்னா முதல்ல பணிவை பழகுகிறார்கள் அதுக்கு மாத்திரம் இல்லை அது மாத்திரமில்லை அவிவேகத்திலிருந்து விடுபட்டவர்கள் எது தர்மம் எது அதர்மம் எது நிலையானது எது நிலையற்றது என்ற பகுத்தறிவை உடையவர்கள் அதனால் நிர்மாண மோகாகன்னா மானமும் மோகமும் நீங்கியவர்கள் ஆக தற்பெருமையும் அவிவேகமும் நீங்கியவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் பணிவும் வாழ்க்கையை பற்றிய தெளிந்த பகுத்தறிவும் உடையவர்கள் ஜித சங்க தோஷாக யாரோட சேர்ந்தாலும் அவர்களிடத்தில் பற்றும் வைக்கிறது இல்லை வெறுப்பும் வைக்கிறதில்ல நோ லவ் நோ ஹேட்ரிட் அப்படின்னு சொல்லலாம் ஜித சங்க தோஷாக ஒருத்தரோட சேர்ந்தோமான அவர்களிடத்துல நமக்கு பிரியம் வரலாம் இல்லாட்டி வெறுப்பு வரலாம் அதை வெற்றி கொள்கிறார்கள் அர்த்தம் அவங்களாம் இருந்தால் கூட பகைவர்கள் இருந்தாலும் நண்பர்கள் இருந்தாலும் நண்பர்களிடத்திலும் பகைவர்களிடத்திலும் விருப்பு வெறுப்பு இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம் ஜித சங்க தோஷாகா சங்க தோஷத்தை ஜெயித்தவர்கள் அர்த்தம் பிறரோடு சேர்ந்திருக்கும் பொழுது அவர்களுடைய குறை நிறைகளால் பாதிக்கப்படாதவர்கள் அப்படின்னு இதுக்கு பொருள் சொல்லலாம் அது மாத்திரமில்லை அத்தியாத்ம நித்யாக ஆத்மஸ்வரூபம் உண்மையிலேயே பிரம்மந்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வாழ்க்கையிலே இருக்கிறவர்கள் இந்த அத்தியாத்ம சாஸ்திரத்தையே படிக்கின்றவர்கள் அத்தியாத்ம ஜான நித்தியத்துவம்னு பார்த்தோம் அதே தான் இங்கே அத்தியாத்ம நித்தியாகனா எப்பொழுதும் இந்த ஆத்ம வித்தியை அத்தியாத்ம வித்தியன்னா ஆத்மாவை பற்றின வித்தியையிலே எப்பொழுதும் நிலைத்திருப்பவர்கள் நித்தியாக வினிவருத்த காமாக காமாகன்னா பல்வேறு விதமான ஆசைகள் அதிலிருந்து நன்றாக நிவர்த்தன்னு சொன்னாலே விடுபட்டவர்கள் அர்த்தம் விநிவிருத்த நன்றாக பரிபூர்ணமாக ஆசைகளிலிருந்து விடுபட்டவர்கள் பரிபூர்ண வைராக்கியசாலிகள் அப்படின்னு அர்த்தம் அப்புறம் சுக துக்க சம்ஜைகி தொந்தவைகி வாழ்க்கையில வரக்கூடிய சுகம் துக்கம் என்று சொல்லப்படுகின்ற சம்ஜைகின்னா என்று சொல்லப்படுகிற தொந்தவைகி இருமைகளிலிருந்து தொந்தைகி விமுக்தாக அந்த இருமைகளிலிருந்து நன்றாக விடுபட்டவர்கள் அதாவது இன்ப துன்பங்களை விரும்புவதும் இல்லை வெறுப்பதும் இல்லை இன்பத்தை விரும்புவதோ துன்பத்தை வெறுப்பதோ இல்லை அதனால் பாதிக்கப்படாத மனநிலையோடு தாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை பொறுமையாக அழகாக செய்து வருபவர்கள் அப்படின்னு அர்த்தம் இந்த தகுதிகள்லாம் வேணும் சுருக்கமா சொன்னா இது சாதன சதுஷ்டய சம்பத்தியை குறிக்கிறது சாதன சதுஷ்டய சம்பத்தியை பெற்று பெற்றவர்கள்தான் அந்த மெய்ப்பொருளை நன்கு உணர்வார்கள் என்பது கருத்து நிர்மாண மோஹாஜிதங்க அத்தியாத்மினிவத்த காமா தைர்விமுக்தா சுகது மூடா பதமியும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் ஹரிவோம்